பதினாறு அல்லாஹுவின் துளுதர் செல்ல கூறினார்கள் ஏழு உறுப்புகள் படுமாறு சஜிதா செய்யும்படி நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் ஆடையோ முடியோ தரையில் படாதவாறு தடுக்கக்கூடாது எனவும் கட்டளை இடப்பட்டுள்ளேன் இதை இபுன் அப்பாஸ்வதியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள்